அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழியில் தேசிய மனுவில் இந்த நாட்டின் சிந்தனை தலைப்பு சிந்தியுங்கள் சிந்திப்பதென்றால் எவ்வாறு சிந்திப்பது உங்களிடம் உள்ள திறமை என்ன அது வெளிப்படையாகவும் தெரியலாம் மற்றவர்களுக்கோ ஏன் உங்களுக்கோ கூட தெரியாமல் ஒளிந்து கொண்டு உங்களிடம் ஒளிந்து கொண்டுள்ள திறமையை தேடி கண்டுபிடியுங்கள் திறமையை வெளிக்கொண்டு வர வாய்ப்பு நம்மிடம் உள்ளதா குடும்பத்தில் ஒத்துழைப்பு கிடைக்குமா நண்பர்கள் உதவி கிடைக்குமா நேரம் ஒதுக்க முடியுமா இவ்வாறெல்லாம் சிந்தித்து நான் சிறந்த எழுத்தாளர் ஆவேன் நான் சிறந்த மருத்துவராவேன் சிறந்த ஓவியர் ஆவேன் சிறந்த விளையாட்டு வீரர் ஆவேன் சிறந்த விஞ்ஞானியாக ஆவேன் இப்படி அவரவருக்கு தகுந்த என்ன விதைகளை முதலில் தேர்ந்தெடுத்து மனதில் விதைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் அலை உள்ள கலங்களான குளத்தில் முகம் பார்க்க முடியாதல்லவா அதே போல் நம் அலை பாயும் களங்களான மனதில் நம் சாதனை முகத்தை பார்க்க முடியாது மனம் கலங்களாக அலை பாயாமல் இருக்க ஒரு தெளிந்த நீருடை போல் ஆக ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து சிந்திக்க தொடங்க வேண்டும் சிந்திக்க சிந்திக்க மனம் தெளிவுவரும் சிந்திப்போம் உங்கள் சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் சிந்தனையில் வெளிப்படுத்துவோம் நன்றி